பதினொன்று பக்தி இருந்தால் எந்த ஆசிரமும் நல்லதே வட்டூர்வேவா ததித்தோ நோ வாயக்கட்சே தவீ யதீயம் ஹிருப்பதின பசுபே தடீயஸும்போ பவசிபவரசி வடூ பிரம்மச்சாரியாகவோ கேகீ வா கிரகஸ்தனாகவோ எதி அபி சந்யாசியாகவோ ஜட்டி வா சடைதரித்த வானப்பிரஸ்தனாகவோ ததிதர இவர்கள் அல்லாத யக்கச்சித் எவனோ ஒரு நர வா மனிதனாகவோ பூவன் இருக்கட்டும் பவ பரமசிவனே तेन, अदनाल, किम, என்ன பவதி உண்டாகும் பசுபதே பசுபதியே யதீயம் எவனுடைய ஹிரு பத்மம் ஹதயகமலம் யதீபவதீனம் உம்முடைய வசப்பட்டிருக்குமோ ததீயா அவனுக்கு வசப்பட்டவராக துவம் நீர் பவசி ஆகிவிடுகிறேன் சம்போ சம்புவே பவபாரம் சிறவி சுமையையும் பகசி தாங்குகிறீர் இறைவனிடம் பக்தி உண்டானால் பிறவி எதுவாயினும் அது பொருட்டன்று எனக் கூறி இனி மனித பிறவியிலும் ஆசிரமம் எதுவாயினும் அதுவும் பொருட்டன்று என கூறுகிறார் என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய ஸ்ரீ சங்கரன் தாள் மறவாமை பொருள் சாக்கிய நாயனார் பெரிய புராணம் ச சகசி என்னை விட வேறொன்றிலும் நாட்டமில்லாதவராய் என்னையே சிந்திப்பவராய் எந்த ஜனங்கள் பறிவுடன் உபாசிக்கின்றார்களோ அந்த நிலை பெற்ற பக்தர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் தாங்குகிறேன் கீதை ஒன்போது இருபத்தி ரெண்டு பாய்களை செவ்வையாக விரித்து வைத்தவனுடைய படகை காற்று தானே தள்ளிச் செல்வது போல் பக்தனுடைய வாழ்க்கை படகை இறைவனுடைய கருணை காற்று தள்ளி செல்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காவி துணி வேண்டா கற்றை சடை வேண்டாம் பாவித்தால் போதும் பரமநிலை எய்துதற்கே சாத்திரங்கள் வேண்டா சதுர் மறைகள் ஏதுமில்லை தோத்திரங்களில்லை உளந்தோட்டு நின்றால் போதுமடா பாரதி சாட்டையிர் பம்பர சாலம்போலெல்லாம் ஆட்டுவான் இறையென அறிந்து நெஞ்சமே தேட்டமொன்றர அருட்செயலினின்றியேல் அருட்செயலில் நின்றியேல் வீட்டம வீட்டரம் துறவரம் இரண்டு மேன்மையே தாயுமானவர் நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா குலரூப தனக்கிரியாதிபேதகா பக்தி உள்ளவர்களிடம் பிறப்பாலும் கல்வியாலும் குலத்தாலும் அழகாலும் பொருளாலும் தொழிலாலும் ஏற்படும் வேற்றுமைகள் இல்லை நாரத பக்தி எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு பக்தி இருந்தால் எந்த இடமும் நல்லது குரபிவே வாத்ரிஷி கே ஜலே வன வசத்து வசத்தை சதாசை வாமிபவ பதே गेहेवा वीटिलो, பரமயுலோ கேகேவா वनेवा வெழிலோோ வனவாட்டிலோ அதிக்கே जलेवा ஜலேவீரிலோ வனவு நெருப்பிலோ வசத்து வருவன் வசம் वसते। வசித்தால் கிம் என்ன பலம் பயன் வத கூறு சதா எப்போதும் எஸ்யேவ எவனுடைய மனது கூட ஷம்போ ஷம்புவே தவ உம்முடைய பதே பாதத்தில் ஸ்திதம்ச்சேத் நிலை பெற்றதாகுமோ அசௌ அதுவே யோகா யோகம் சச்ச அவன்தான் பரமயோகி சிறந்த யோகி சச்ச அவன்தான் சுகி இன்புருபவன் பக்தி செய்வதற்கு காடு என்றும் மலை என்றும் தேடிப்போக வேண்டிய அவசியம் இல்லை குளிர்காலத்தில் நீரில் நின்று கொண்டும் வெயிர்காலத்தில் அக்னியை சுற்றிலும் வளர்த்து கொண்டும் செய்ய வேண்டியது இல்லை இருக்கும் இடத்தில் ஹயத்தில் இறைவன் திருவடிகளை போற்றி இருந்தால் போதும் அதுவே யோகம் அதுவே தவம் பரமயோகி நர்விகல்பதிமாச்சி சர்வூத்தராத்மா ஏக்கம் ரூபா பகுதாய கரோதி தமாத்மஸ் ஏனு பசியி ரா தேஷாம் சுகம் சாஸ்வதம் நேதரேஷாம் உண்டாய பொருள் அனைத்துக்கும் அந்தராத்மாவாகவும் ஆண்டவனுமாகிய எந்த ஒருவன் ஒன்றேயாகிய தன் வடிவை பலவாகச் செய்கிறானோ அவனை எந்த தீரர்கள் தங்களிடம் உறைபவனாய் காண்கிறார்களோ அவர்களுக்கே அழிவிலா சுகமுண்டு பிறர்க்கில்லை கட்டோபனிஷத் கங்கையாடில காவிரி ஆடிலன் கொங்கு தன்குமரித்துறை ஆடிலன் ஓங்குமாக்கடல் ஓத நீராடிலன் எங்கும் ஈசன் எண்ணாதவர்க்கு இல்லையே நாவுக்கரச தேவாரம் அஞ்சு தொண்ணூத்தொன்போது ரெண்டு பதிமூணு பரமசிவன் தீனரக்ஷகன் அசாரே धूरे ூரதிம்தரமகையம் மதோோோ தீன்தவ கிருப்பணாதிபனையோ வாஜகசுபே असारे பயனற்றாயும் நிஜபஜன தூரே ஆத்ம தியானத்திற்கு அனுகூலமற்றதாயும் உள்ள சம்சாரே பிறவிச்சுழலில் ஜடதியா மந்தபுத்தியால் பிரமந்தம் சுற்றி வருகின்ற அந்தம் குருடனாகிய மாம் என்னை பரமகிருப்பையா மிகுந்த கருணையுடன் பாதும் காப்பாற்றுவது உச்சிதம் தகும் தவ உமக்கு உமது கருணையை செலுத்துவதற்கு மதன்யகா என்னை காட்டிலும் தீன ஏழை க யாரிருக்கிறான் பசுபதே பசுபதியே மே எனக்கு கிருபண ரக்ஷாதிநிபுணகா ஏழைகளைக் காப்பதில் தலைசிறந்தவராகிய துவதன்யகா உம்மை காட்டிலும் ஷரண்யா ஷரணடையத்தக்கவர் த்ரிஜகதி மூவுலகிலம் கவ யார்தான் இருக்கிறார் அசாரே சம்சாரே பொய்யான உடல் மெய் எனப்படுவது போல் சாரமில்லாத பிறவி சுழலாகிய சம்சாரம் சாரமுள்ளது என மதிமயக்கத்தால் கருதப்படுகிறது நிஜபஜன தூரே நிஜஸ்ய ஸ்வஸ்வரூபஸ்ய பரமேஸ்வரஸ்ய பஜனம் அனுசந்தானம் தூரம் விகஷ்டம் எஸ் தமின் சம்சார அந்தம் ஆத் அனாத்மவிக்கூன் பார்த்த காற்றோயம விச்சித் கஸ்யத்வம் வாக்குத ஆயாத்தஹா தத்துவம் சிந்தைய ததிக பிராந்தா சங்கராச்சாரியா பஜகோவிந்த் ஜடதியா ஹே ஜட ஜடமான தேகம் முதலியவற்றினின்று வேறான பரம புருஷரே தியாவிபிக் துவரூபான பிரதானேன தெளிவான ஆத்மானத்தை அழித்து என்னை காத்தருள்வீராக என்றும் இதற்கு பொருள் கூற பரம கிருபையா பாதும் தேஷாமேவானு கம்பார்த்தம் அகமஜானஜம் தமஹ நாச்சயாம் யாத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வத அவர்களிடம் அருளாலேயே நான் அவர்கள் உள்ளத்தின் நிலைப்பற்று பிரகாசிக்கும் ஞானதீபத்தால் அஜானத்தால் உண்டான இருளை நாசம் செய்கிறேன் கீதை பத்து பதினொன்று மதநோதீனா போல் எியவரும் எங்கெங்கு பார்த்தாலும் உன் போல் உண்டோ பராபரமே தாயுமானவர் பதினாலு பிரமுக்கியோகம் பசுபே பசுபதியே பிரபு பிரபுவாகியம் நீர் தீனானாம் எளியோர்களுக்கு பரமபந்து கலு சிறந்த உறவினரல்லவோ தேஷாம்பி அவர்களுக்குள்ளும் அகம் நான் பிரமுக்கியகா மிக்க எளியவன் அனையோகோ அப்படிப்பட்ட இருவருக்குள் பந்துத்வம் உறவை பற்றி கிம் உத சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது சிவ மங்களமான குணம் படைத்தவரே மத் என்னுடைய சகலாக எல்லா அபராதாச்ச குற்றங்களும் துவயா உம்மால் க்ஷந்தவ்யேவ மன்னிக்கத்தக்கவைகளே மத் என்னுடைய அவனம் இரட்சணம் பிரயத்னாத் உம்முடைய பிரயத்தனத்தால் கர்த்தவ்யம் செய்யப்பட வேண்டும் இயம் இதுவே பந்துசரணி உறவினர்களுடைய நடைமுறை பந்து தாயும் பிதாவும் குருவும் தனி முதலும் நீயும் பறையுமென்றே உணர்ந்தேன் இது நிச்சயமே தாயுமானவர் அபராத ஆனோலி ஃபனிஷ்டான பந்துச்சரி பந்தூன பிரபு அத்த பூர்வம் மகாதேவா பிரசாதம் அகோத் பிரபு ஸ்ரீராமர் இலங்கையிலிருந்து புஷ்பகவிமானத்தில் வரும்போது இராமேஸ்வரத்தை சீதைக்கு காட்டி இங்குதான் பிரபுவான மகாதேவர் முன்பு எனக்கு அருள் புரிந்தார் என்று அவருடைய பெருமையை ஸ்லாஹித்து கூறினார் எந்த குணத்தை சிவனிடம் போற்றினாரோ அந்த உதாரகுணம் ஸ்ரீராமரிடத்தில் விசேஷமாக விளங்கிற்று ஏழை ஏத்தலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் மற்றவர்க்கின்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பியென்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீயனக்கிங்கு ஒழியென்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ணா நீ அடியினை அடைந்தேன் அணிபுழில் திருவரங்கத்தம்மானே संप्राप्तं, नत्यजेयं உண் மித்தியஜே கோஷோர் சகேவ் பிரபீதிச்சாச்சே அபயம் சர்வூ ததாம்மா நட்பு கொண்டு வந்தவனை ஒருபோதும் கைவிடக்கூடாது அவனிடம் தோஷம் அதை நல்லவர்கள் பாராட்டமாட்டார்கள் நான் உன்னை சேர்ந்தவன் என்று சொல்லி ஒருவன் என்னை ஒரு சரணடைந்து விட்டால் அவனுக்கு எல்லா உயிர்களிடத்திலிருந்தும் பயமற்ற நிலையை அளிப்பேன் இது என்னுடைய விரதம் வால்மீகி ராமாயணம் ஆறு பதினெட்டு மூணு முப்பத்தி அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டோனுக்கே நாவுக்கரசேவாரம் அஞ்சு ிவையை வெோ நோச்சேத் துராச்சா விதிலிபிமோ தாத்திரம் நம் பசுபே கதம் வா கரணகமுகேனை வலுலி தம் பசுபதே பசுபதியே உபேக்ஷோ வெறுப்பு என்னை காப்பாற்றும் விஷயத்தில் உமக்கு நோச்சேத் இல்லாவிட்டால் துராச்சா கெட்ட ஆசைகள் நிறைந்ததாயும் பவத் தியான உம்முடைய தியானத்தில் நோக்கமில்லாததாயும் இருக்கும் விதிலிபிம் மனதை எனக்கு படைத்த பிரம்மாவினுடைய எழுத்தை கிம் ஏன் நகரசி போக்கடிக்கவில்லை பவான் நீர் அசக்ததி சக்திவாதவரென்றால் சுவருத்தம் திடமாயமைந்தும் ந கலு கிள்ளிவிட முடியாததுமான வைதாத்ரம் பிரம்மாவினுடைய தற்சிரகா அந்த தலையானது நிரியத்னம் ஒருபாடுமில்லாமல் கதம்வ எப்படித்தான் கரணகமுகேன ஏவ கைநகத்தின் நுனியினாலேயே லுலிதம் கிள்ளப்பட்டது விதிலிபிம் பிரம்மா ஒவ்வொரு ஜீவனையும் சிருஷ்டிக்கும்போது அவரவர் முற்பிறவிகளில் செய்த செயல்களுக்குத் தக்கவாறு இப்பிரவிப்போக்கை நிர்ணயித்து அதை அவரவர் தலையில் எழுதிவிடுகிறார் என்னும் நம்பிக்கை இங்கு குறிப்பிடப்படுகிறது பிரம்மாவினுடைய தலையை கிள்ளியது பிரம்மனும் ஆளும் பிரானே நானென்ன பிரம்மன்மால் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன் நிற்க அறநடி தேறி அறற்றுகின்றாரே திருமந்திரம் 372 எழுபத்தி ரெண்டு பிரம்மா ஹம்ச வடிவத்தில் மேலே பறந்து சென்று பரமசிவனுடைய முடியை தான் சாட்சியாக ஒரு தாழம்பூவை தலையிலிருந்து கொணர்ந்ததாக காட்டியதாயும் பிரம்மா கூறியது உண்மை அல்லாதலால் பரமசிவன் கோபம் கொண்டு பிரம்மாவிற்கு முன்னிருந்த ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்துவிட்டார் என்றும் தாழம்பு தன்னை பூஜிப்பதற்கு உதவாதென்று விளக்கிவிட்டார் என்றும் ஒரு கதை உண்டு அது இங்கே குறிக்கப்படுகிறது அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிக்கண்டிலேன் என்றுதன் சொல்ல முடி கண்டேன் என்றயன் பொய்மொழிந்தானே திருமந்திரம் பதினாறு ஏழ்மையும் நல்லதே விருஞ்சிர் தீர்க்க தரம் சகல பிவிதை விசார கோவயா பாதிசிவெ கடாட்ச வியாபாரிபர விரிஞ்சி பிரம்மா தீர்காயுகோ நீண்ட ஆயுள் உடையவராக பவது இருக்கட்டும் பவதா உம்மால் தத்பர சிர்சதுஷ்கம் அவருடைய மிகுதியுள்ள தலைகள் நான்கும் சம்ரக்ஷம் ரக்ஷித்தற்கு உரியதாகட்டும் சகலு அவரென்றோ புவி பூலோகத்தில் தைன்யம் எளிமையை லிக்கித்தவான் என் தலையில் எழுதி வைத்தவர் விச்சாரகா கவலை கோவா ஏது விசத நிர்மலஸ்வரூபியே சிவ மங்கள வடிவினரே தே உம்முடைய கடாட்ச வியாபாரா கடைக்கண் செயல் ஸ்வயமபிச்ச தானாகவே தீனாவனபரகா எளியவர்களை காப்பதில் ஆவலுடையதாய் கிருபையா மிகுந்த கருணையுடன் மாம் என்னை பாதி காப்பாற்றுகிறது தேவியே தாமரை தண்டுபோல் மெதுவாய் துவழும் உன்னுடைய நான்கு கொடி போன்ற கைகளின் அழகை தாமரையில் உதித்த பிரம்மா முதலில் தனது தலைகளில் ஒன்றை கிள்ளிவிட்ட கால காலனான பரமசிவனுடைய நகங்களின் இன்று பயந்து கொண்டு சமகாலத்தில் தலைகளுக்கும் நான்கு கைகளாலும் அபயமளிப்பாய் என்ற நோக்கத்துடன் நான்கு முகங்களாலும் துதிக்கின்றார் சௌந்தர்யலஹரி எழுபது விதியையும் விதித்தென்னை விதித்திட்ட மதியையும் விதித்தம்மதி மாயிர் பதிய வைத்த பசுபதி நின்னருட்கதியை எப்படி கண்டுகளிப்பதே தாயுமானவர் பதினேழு திருவடி தரிசனம் பலாத்வா புண்ணிய மயி கருணையா விபோ பிரசன்னேபிஸ்வாமிஜயுளம் கதம் பசியேகிசம்பிரமஜுஷா நிலிம்பாநேர்ஜ கனமாணிகமக்குடை விபோ எங்கும் நிறைந்தவரே ஸ்வாமின் இறைவரே புண்ணியானாம் நற்செயல்களுடைய பலாதுவா பயனாலோ மயி என்னிடத்தில் கருணையாவா இரக்கத்தாலோ துவயிப் பிரசன்னே அபி நீர் என்முன் தோன்றியும் கூட பவத் உம்முடைய அமலபாதாப்ஜயுகளம் தூய்மையான திருவடிகள் இரண்டையும் கதம் எப்படி பஷேயம் நான் தரிசிக்க போகிறேன் நம சம்பிரமஜுஷாம் உம்மை வணங்குவதில் ஆர்வம் கொண்ட நிலிம்பானாம் தேவர்களின் ஸ்ரேணிகி கூட்டம் நிஜகணக்க மாணிக்க மக்குடே அவர்கள் அணிந்துள்ள மாணிக்கமிழைத்த பொற்கிரீடங்களால் மாம் என்னை ஸ்தகயதி தடுத்து விடுகிறது பாதாப்ஜயுகலம் தேவரெல்லாம் தொழச்சிவந்த செந்தாள் தாயுமானவர் தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது குரல் இறைவனுடைய திருவடிகளில் பக்தி நிலையாவிட்டால் சித்திகளை நாடி மனது சிதறிப்போகும் பூர்வ புண்ணியத்தாலும் இறைவனுடைய கருணையாலும் அவருடைய திருமுன் செல்லும் பாக்யம் கிடைத்தாலும் போகத்திற்கும் பதவிக்கும் போட்டியிடுபவர்களின் கூட்டம் அவருடைய திருவடி தரிசனத்தை நமக்கு கிட்டாமல் செய்துவிடக்கூடும் அவர்கள் குறுக்கிடாமல் இருக்கும்படியும் இறைவன் அருள் புரிய வேண்டும் கிரீடங்களும் குண்டலங்களும் ஆபரணங்களும் இறைவனிடம் சேருவதற்கு இடையூறுகளாகின்றன இருதயத்தில் இறைவனுடைய திருவடிகளை காண முயலும் போதும் மறைவு ஏற்படக்கூடும் நமக்கு உள்ளேயும் அப்படிப்பட்ட தேவர்கள் நந்தனார் சிதம்பரம் சென்ற போது அவருக்கு நன்றாக காட்சி அளிப்பதற்காக நடுவில் இருந்த நந்தியை சற்று விலகியிருக்கும்படி சிவபிரான் கட்டளையிட்டார் சற்றே விலகியிருக்கும் பிள்ளாய் சந்நிதானம் மறைக்குதாம் நந்தனார் சரித்திர கீர்த்தனை பதினெட்டு அண்டியவர்களிடம் அளவற்ற கருணை கோலோக பரமலோவீம் வக்தூ புனர்ப்பே ஹரிமுகிணியம் தவ சிவ மதச்சிய கதா வாமிர வகசி கருணா பூரி திருவ பரமிவீ ஏகா ஒருவரே லோக்கானாம் உலக மக்களுக்கு பரமபலதா சிறந்த பயனை அளிப்பவர் துவன் உம்மிடம் இருந்து, கிடைக்க பெற்ற திவ்ய பதவியின் தெய்வீக பதவிகளை வகந்தகா கைப்பற்றியுள்ள ஹரிமுகாகா விஷ்ணு முதலியவர்கள் புன அபி மேன்மேலும் உயர்வை விரும்பி பஜந்தே உம்மை சேவிக்கிறார்கள் தவதாக்ஷின்யம் அண்டியவர்க்கு அருள் புரியும் உமது கருணை கியத்வா எவ்வளவு அளவில்லாதது மதாச்சாச்சுடைய ஆசையும்தான் கியதி எவ்வளவு அளவில்லாதது கதாவா எப்போது கருணாபூரித திருஷா கருணை நிறைந்த பார்வையால் மத்ரக்ஷாம் என்னை காத்து அருளுதலை வகசி ஏற்றுக்கொள்வீர் தாக்ஷிணியம் பக்தாபிப்ராயானுவர்த்தனம் பக்தர்களின் விருப்பத்திற்கு இணங்க நடந்து கொள்ளுதல் மத் ரக்ஷாம் மத் அகங்காராதிரக்ஷாம் ஆத்மனஹா ஹிருதய கிரந்தி நிவருத்தி காக்கப்படுதல் வேண்டப்படுகிறது ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் நிகராக நேசித்து ரசவாத வித்தை கலைந்திடுவர் நெடுநாளிருந்த பேரும் நிலையாக வேயினும் காயக்கல்பம் தேடி நெஞ்சு எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் உள்ளதே போது நான் நானெனக்குளரியே ஒன்றை விட்டொன்று பற்றி பாச கடற்குளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே தாயுமானவர் ஆனாலும் ஆசைக்கு அளவில்லை நீ கொடுப்பதற்கும் எல்லையில்லை உன் பாதார விந்தத்தில் பக்தி நிலை பெறாதவரை ஆசைகள் பெருகி கொண்டேதான் இருக்கும் தாட்சிணயம் காட்டாமல் உன் கருணையால் என்னை தடுத்தாட்கொண்டு ரட்சிப்பாயாக புனரபிபஜந்தே வாழ்த்துவதும் வானவர்கள்தாம் வாழ்வான் மனம் மனன்னின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழவேண்டி சூழ்த்தும் அது கரமுரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பருத்திடுவான் யானு முன்னை பரவுவனே திருவாசகம் எட்டு அஞ்சு பதினாறு பத்தம்போது தலையெழுத்தை மாற்றும் கிருபை துராஷாபூயிஷ்டே துரதிபகாரகே निलये, जनके, वदेयं துர்த்தலுனே மதம் நபனையோத்தேயம் பிரீத்தே தவ சிவகாவெருமானூயிஷ்டே கெட்ட ஆசை நிந்தம் துரதிப கிரகத்வார கடகே கெட்ட அதிகாரிகளின் வீட்டு வாயிலில் கொண்டு சேர்ப்பதாயும் துரந்தே கெட்ட முடிவை உடையதாயும் துரித நிலையே பாவத்திற்கு இருப்பிடமாயும் துக்க ஜனகே துன்பத்தை விளைப்பதாயும் இருக்கும் சம்சாரே பிறவிச்சூழலில் மத் ஆயாசம் என்னுடைய துன்பத்தை கஸ்ய பிரம்மாவிற்கு உபகிருதையே அவர் எழுதின தலையெழுத்துப் பொய்க்காமல் இருக்கும்படி உபகரிக்கும் பொருட்டு ந வியப்பநயசி கிம் போக்கடிக்காமல் இருக்கிறீரா என்ன வத கூறும் இயம் பக்தர்களிடம் உமது கருணை இப்படிப்பட்டதென்றால் வயம் நாங்கள் கிருதார்த்தா கலு கடை தேறியவர்கள் என்பதில் ஐயமில்லை துக்கஜனகே எந்த இன்பங்கள் விழிப்பொருள்களின் ஸ்பரிசத்தால் உண்டானவையோ அவை துன்பத்திற்கு பிறப்பிடமாய் உள்ளவையே ஆரம்பமும் முடிவும் உடையவை அறிவாளி அவைகளில் கழிப்புற மாட்டான் கீதை அஞ்சு இருபத்ரெண்டு அனித்யமசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம் நிலையில்லாததும் சுகமில்லாததுமான இந்த உலகத்தை அடைந்து என்னையே பூஜிப்பாயாக ஒன்பது முப்பத்தி மூணு துரதிப கிரக துவார கட்டகே வயிற்று பிழைப்புக்காக பணத்தாலும் பதவியாலும் கர்வம் பிடித்துள்ளவர்களின் வாயிலை நாட வேண்டிய வருவது விதியின் பயன் அவ்விதியை சிவபிரானுடைய கருணை பிரீத்தி பிரம்மாவிடம் உள்ள பிரீத்தியால் விதியை மாற்றவில்லை என்றாலும் அல்லது முன் பயனை அனுபவித்து தீர்ப்பதே ஜீவனுக்கு நலன் என்பது சிவபிரானுடைய திருவுள்ளம் என்றாலும் அதை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வதே நமது கடமை சிவபிரானுக்கு எது பிரீத்தியோ அதுவே நாம் கடைத்தேற வழி அவன் விட்ட வழிவிடட்டும் என்று அவனை நம்பியிருத்தல் விவேகத்திற்கு அழகு இருவது மனக்குரங்கை கட்டும் கயிறு சதாமோ நாம் குச்சகிர चपलं। दीनं विभो நிறைந்தவரே शीवा, सदा எப்போதும் மோகாடவ்யாம் மதிமயக்கமாகிற காட்டில் சரதி திரிகிறது எனது மனம் யுவதீனாம் பருவப்பெண்களின் குச்சகிரவ் நகில்களாகிற மலைகளில் நடதி கூத்தாடுகிறது ஆச்சாசாகாஷு ஆசைகளாகிற கிளைகளில் ஜடிதி வேகமாக அபிதகா நாற்புறமும் ஸ்வைரம் இஷ்டப்படி அடதி திரிகிறது கபாலின் பிக்ஷோ கபாலம் ஏந்தி பிக்ஷை கேட்பவரே அத்தியந்த சபலம் மிகுதியாக ஓடியாடும் மே எனது ஹிருதய கபின் மனதாகிற குரங்கை திருடம் கெட்டியாக பக்தியா அன்பனும் கயிற்றினால் பத்வ கட்டி பவதததீனம் குரு உமது வசமாக்கிக் கொள்ளும் ஒரு குரங்கு ஒரு பனைமரத்தில் ஏறி கள்ளை பருகிற்று இறங்கி வரும்போது அதை ஒரு தேழ் கொட்டிவிட்டது அப்படிப்பட்ட குரங்கிற்கு மனதை ஒப்பிடுவது வழக்கம் இயற்கையாகவே மனது குரங்கை போல் சஞ்சலமானது காமமாகிய கள்ளின் வெறியும் குரோதமாகிய தேளின் விஷமும் சேர்ந்து அதை இன்னும் அதிக பதட்டமுள்ளாக்குகிறது கபாலின் பிக்ஷோ இறைவனிடம் நாம் பிச்சை கேட்க போனால் அவனே பிச்சைக்கார வேஷத்தில் கையில் கபாலன் ஏந்திர அம்முன் வந்து எனக்கென்ன தருகிறாய் என்கிறான் அப்படி கேட்கும்போது மனமாகிற குரங்கை பக்தியாகிற கயிற்றால் கட்டி அவனிடம் ஒப்புவித்து விடுவதே அவனுக்கு பிரீத்தியும் நாம் உய்வதற்கு வழியுமாகும் பரந்துலகேழும் படைத்த பிரானை இறந்துணி என்பர்கள நிரந்தரமாக நினையும் அடியார் இறந்துண்டு தன் கழலெட்டச் செய்மாறே திருமந்திரம் ஆயிரத்தி